اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم ان الحمد لله نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهد الله فلا مضل له ومن یضلل فلا هادی له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدن عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حمید مجید அலாஹும பாரிக் அலா முஹம்மதின் அலமதுல்லா கடந்த இரண்டு அமர்வுகளாக ரசூல்லா சுல்லா அலுவலம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு வரோம் முதல் அமர்வில் வந்துட்டு ஏன் வரலாறு படிக்கணும் அதனால கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிற பத்தி பேசணும் போன வாரம் வந்துட்டு இப்ராஹிம் அலுவலம் முதல் அப்துல்லா அவர்களுடைய அதாவது ரசுல்லாவுடைய தந்தையுடைய வரலாறு வரைக்கும் பார்த்தோம் அதில் பல விஷயங்கள் குறிப்பிட்ருந்தோம் குறிப்பாக இந்த குறி பார்க்கிறது அம்பு விட்டு சுத்தி... அந்த யானையா அப்துல்லாவா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது அதே போல் அவருக்கு பதில் பகரமாக நூறு ஒட்டகங்கள் பழி கொடுத்தது இதெல்லாம் குறிப்பிட்டிருந்தோம் இது எல்லாமே ஜாகிலிய வழிமுறைகள் அதாவது இஸ்லாத்திற்கு முன்பு உள்ள அஞ்ஞான வழிமுறைகள் ஜாகிலியான அஞ்ஞானம் அப்போ இஸ்லாத்துக்கு எதிரான வழிமுறைகள் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ளணும் இன்றைக்கி நம்ம குறிப்பாக பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் முன்னாடி இருந்த வழிபாட்டு முறைகள் குறிப்பாக வந்து அரேபிய தீபகட்பத்தில் அந்த அரேபிய தீபகட்பம் முழுவதிலும் மக்கள் வந்து எந்த மாதிரி ஒரு வழிபாட்டை வந்து பின்பற்றிட்டு வந்தாங்க அதோடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு அந்த வரலாறு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆரம்பத்திலிருந்து அதாவது எப்படி யூத மதம் எப்படி கிறிஸ்தவ மதம் எப்படி இந்த சிலை வழிபாடு தோன்றுச்சு அப்படிங்கிறத பார்க்க போனோம் குறிப்பாக அந்த அரேபிய தீபகட்பத்தில் அரேபிய தீபகட்பத்தில் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இஸ்மாயு அலுவலம் அவங்க வந்து ஓரிரை கொள்கையில் இருந்தாங்க அவங்களுடைய ஓரிரை கொள்கையிலேயே பல நூற்றாண்டுகளாக பல ஆண்டுகளாக அவர்களுடைய சந்ததியினரும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூல்லா சுல்லா அலுவலம் காலத்திற்கு முன்பு கூட அவர் வாழ்ந்த சமகாலத்தில் கூட இப்ராஹிம் அலுவலத்துடைய மார்க்கத்தை பின்பற்றிய நபர்கள் இருந்தாங்க நபிசுல்லாலஸ்துக்கு நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னதாக கூட குறிப்பாக வந்து நம்ம சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட பத்து சஹாபாக்கள்லாம் சயித் பின் சயித் அந்த இந்த சஹாபியுடைய தந்தை சயீது வந்து அவரும் ஓரிரை கொள்கை இப்ராஹிம் அலஸ்துடைய மார்க்கத்தை பின்பற்றினவர்தான் அப்போ இந்த இஸ்மாயில் அலஸ்தருடைய மார்க்கத்தை பின்பற்றுறவங்க தொடர்ந்து கொண்டே இருந்தாங்க அதாவது இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் அதாவது ஓரிரை கொள்கை அல்லாவே வணங்கணும் அப்போ இது அல்லாது குறிப்பாக வந்து அரேபிய தீபா மூன்று மதங்கள் இருந்தது ஒன்று சிலை வழிபாடு ரெண்டாவது யூத மதம் மூன்றாவது கிறிஸ்துவ மதம் இது எப்படி எல்லாம் உருவாச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகணும் குறிப்பாக வந்து இந்த சிலை வழிபாடு இருக்கே இது எப்படி உருவாச்சுன்னு சொன்னால் இந்த குறைசி கூட்டத்தில் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அம்ருபின் லுகை குசை போன வகுப்பில் பார்த்தோம் இவர் என்ன இவர் என்ன பண்ணார் சொன்னால் பொதுவாக வந்து குறைசிகள் வந்து சிரியா அதாவது ஷாம் ஷாம் தேசம் நோக்கி பயணம் பயணம் போவாங்க பயணம்னா வியாபார பயணம் ஷாம்னா நம்ம என்னன்னு சொன்னால் இன்னைக்கு அன்னே அன்றே ஷாம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சிரியா பாலஸ்தீன் லெபனான் ஜோர்டான் இந்த நாளையும் உள்ளடக்கியதுதான் ஷாம் அப்ப அந்த ஷாம் தேசத்துக்கு அவர்கள் வியாபார குழுக்களாக போயிட்டு வரக்கூடியவங்களா இருந்தாங்க அப்போ இங்கிருந்து மக்காவில இருந்து போயிட்டு வந்த இந்த அம்ருபின் லுகை குசை இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் அங்க வந்து சிலைகளை பார்த்தாரு அந்த மக்கள் வந்து ஒரு சிலையை வச்சுக்கிட்டு மலைக்கு ஒரு கடவுள் கல்யாணத்துக்கு ஒரு கடவுள் வளகாப்புக்கு இப்போ குழந்தைக்கு ஒரு கடவுள் வெயிலுக்கு ஒரு கடவுள் இந்த மாதிரி கடவுள்களை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க இப்போ இவருக்கு வந்து அதை பார்த்தோன்னா இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு இவருக்கு முன்னாடி வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் மக்களை வந்துட்டு இப்ராஹிம்ஸ்தருடைய மார்க்கமாகிய ஓரிரைக் கொள்கையை தான் பின்பற்றிட்டு வந்தாங்க இவர் போகிறாரு இவர் முக்கியஸ்தர் ரொம்ப முக்கியமான நபர் இவர் என்ன பண்ணுறாரு இந்த வழிமுறையை பார்க்கறாரு பார்த்துட்டு இந்த ஆளுக்கு பிடிச்சி போச்சு இந்த ஆள் என்ன பண்ணுறாரு எனக்கு ஒரு சிலையை கொடுங்க நான் இதை கொண்டு போய் காபத்துள்ளாவில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்துட்டு அங்கே இருக்கையிலே மிகப்பெரிய சிலையாகிய ஹுபல் அப்படிங்கிற ஒரு சிலையை கொண்டு வந்து மக்களை காபத்துள்ளா பக்கத்தில் வச்சிட்றாப்புல இந்த ஹுபலுக்கு முன்னாடி தான் ரசூல்லா சுல்லாத்துடைய அந்த அத்தா அந்த அம்பு சுத்தப்பட்டுச்சு போன வரலாறுல நம்ம பார்த்தோம் அப்போ இந்த சிலை எங்கே இருந்து போகுதுன்னு சொன்னால் இந்த ஷாம்லேருந்து இந்த அமரு அம்ரி இப்ப லுகை அப்படிங்கிறவர் தான் கொண்டு வராப்பலாம் இப்போ இந்த மிகப்பெரிய சிலையான இந்த உவளை கொண்டு வந்து மக்களை வச்சிட்றாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவர் வந்து அந்த கோத்திரத்துக்கு மிக முக்கியமாக தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபர் இவருடைய வழிமுறையை பார்த்து மக்கள் எல்லாமே சிலை வழிபாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க அந்த வழிமுறையை பார்த்துட்டு இவங்களும் மலைக்கு ஒரு கடவுள் கல்யாணத்துக்கு ஒரு கடவுள் குழந்த ஒரு கடவுள் தண்ணிக்கு ஒரு கடவுள் காற்றுக்கு ஒரு கடவுள்னு சொல்லிட்டு மக்காவை சுற்றி பல நூறு சிலைகளை வந்து வடித்து வச்சிடறாங்க இன்னும் மக்காவிற்கு மக்கள் வந்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்போ என்ன இந்த சிலையை செதுக்கி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு அவங்களுக்கு பொருளாதாரத்தையும் தர ஆரம்பிச்சிருச்சு ஒரு வியாபாரமும் தர ஆரம்பிச்சிருச்சு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு வியாபார நோக்கிலையும் பார்த்து ஹஜ்ஜுக்கு வரவங்கள்கிட்ட இதுதான் வந்து இறைவனுடைய மார்க்கம் நேராக நம்ம வந்து அல்லாவும் அடைய முடியாது மலைக்கு மழை வேணும்னா இவங்க மூலயமா கேட்டு அவங்கள்ட்ட வாங்கணும் குழந்தவெண்மா இந்த தெய்வம் மூலியமா இந்த சிலை மூலமா கேட்டு அல்லாட்ட வாங்கணும் அவர்கள் விளங்கியிருந்தாங்க அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு விளங்கியிருந்தாங்க ஆனால் நம்ம டைரக்டா அப்ரோச் பண்ண முடியாது இவர்கள்ட்ட கேட்டு அவர்கள்ட்ட கேட்கணும் எந்த அளவுன்னு சொன்னால் ரசூல்லா சுல்லா அலுவலம் மக்கா வெற்றியின் போது காபத்துள்ளாவ இருக்கக்கூடிய சிலைகளை அகற்றும் போது அவர்கள் இப்ராஹிம் அலுவலத்துக்கும் இஸ்மாயுத்துக்கும் கூட சிலை செஞ்சு வச்சிருந்தாங்க அப்போ சொல்லிக்கிட்டே ரசூல்லா அந்த சிலைகளை உடைப்பாங்க அவர்கள் தூய்மையானவர்கள் அவர்கள் வந்து யார் இப்ராஹிம் அஸ்வம் இஸ்மாயில் அலாம் தூய்மையானவர்கள் அவர்கள் அவர்களை கலங்கப்படுத்திட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு இவர்கள் வந்து நல்லோர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களை வந்து சிலையாக வச்சு வழிபட்டு இருந்தாங்க இப்போ இதை ஒரு வியாபாரமும் ஆச்சு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு சிலையாக செஞ்சு செஞ்சு கொடுத்து விடுறது இவங்களுக்கு ஒரு பொருளாதார ட்ரேடிங் சென்டராகவும் ஆயிடுச்சு மக்கா சிலைகளை விற்கிறது செஞ்சு விற்கிறது இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்போ எந்த இவர்கள் எந்த இந்த சிலை வழிபாட்டுக்கு உட்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய உதாரணம் உமர்இல்லான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாங்க சிரிக்கிறாங்க திரும்ப சிரிச்சுட்டே சிரிச்ச கொஞ்ச நேரத்தில் அழுகுறாங்க இப்போ சகாபாக்கள் கேட்கறாங்க ஏன் சிரிக்குச்சு ஏன் சிரிச்சிங்க ஏன் அழுதிங்க அப்படின்னு இப்போ ஜாகிலியா பற்றி பேசிட்டு இருக்கும்போது உமர் அல்லான் சொல்றாங்க அவங்க முன்னாள் ஜாகிலியானா இஸ்லாத்திற்கு முன்பு இருந்த நிலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து ஒரு தடவை பயணத்துக்கு போனேன் ஒரு பயணத்தில் இருந்தேன் நான் என்னுடைய சிலையை வந்து கொண்டு வரல மறந்துட்டேன் அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னால் சின்ன சின்ன சிலைகளும் செஞ்சு வச்சுருந்தாங்க இன்றைக்கி வச்சுருக்காங்கல்ல நிறைய பேர் தனக்கு தேவையுள்ளதை அவங்க செஞ்சு வச்சுக்கிட்டு அதையே வணங்கிட்டுருக்கிறாங்க அந்த மாதிரி நான் கொண்டு வரக்கூடிய சிலையை மறந்துட்டு வந்துட்டேன் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ிட்ட இருக்கக்கூடிய பேரிச்சம்பழங்களை எடுத்து அதை ஒரு சிலை மாதிரி செதுக்கி அதையே நான் வணங்கிட்டேன் அப்புறம் வணங்கிட்டு அதை வணங்கி வணங்கிட்டு திரும்ப என்ன பண்ணேன் பசி வந்தப்போ அந்த பேரிச்சம்பளத்தை அப்படியே சிலையவே சாப்பிட்டேன் ஏன் கடவுளையே நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இந்த மடமையை நினச்சி பார்க்கும்போது நான் வந்து சிரித்தேன் இப்படி இருந்தால் என்ன அல்ல இந்தளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கானே அதை நினச்சி அழுதேன் அப்படின்னு சொல்லி காமிச்சான் அப்போ உமர்லானுவை பற்றி அப்பாஸ் முகமது அக்காத் அப்படிங்கிறவர் அதாவது இவருடைய புத்தகம் உமர் அல்லானுவை பற்றி மிக சிறப்பான ஒரு புத்தகம் இவர் சொல்லி காட்டுறாரு உமர் அலி அல்லு இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்துருந்தான்னு சொன்னால் மிஞ்சி மிஞ்சி போனால் அவருடைய கோத்திரத்துக்கு தலைவராக இருப்பார் இல்லை இன்னொரு மடி இன்னொரு படி மேலே போயிருந்தால் குறைசிக்கு குறைசி கோத்துறதுக்கு தலைவராக இருக்கலாம் இன்னொரு படி மேலே போயிருந்தால் அரேபிய தெய்வ கற்பத்துக்கு அரேபியாவில் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் மக்கா அல்லது அரேபியாவில் ஒரு போற்றத்தக்க ஒரு தலைவராக இருந்திருக்கலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய கண்ணியம் எந்த அளவு ஆகிப்போச்சுன்னு சொன்னால் உலகத்தில் இரண்டில் அதாவது மூன்றில் இரண்டு பகுதி ஆட்சி செய்யக்கூடிய அளவு அவ்வளோ கண்ணியத்தை கொடுத்தான் அந்த மிகப்பெரிய ஒரு கண்ணியம் இன்னைக்கும் எத்தனையோ மக்கள் வந்து உமர் அலிள்ளு ஆட்சியில்தான் உண்மையான விடியல் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய குஃப்பார்கள் சொல்ற அளவு ஆட்சி செஞ்சு கா ஆட்சி செஞ்சு காய்ச்சிட்டு போனாங்க அந்த அளவு ஒரு சிறப்பான ஆட்சியை செஞ்சு உலகம் அழியும் வரை அவருடைய பெயரை வந்து அல்லா தலா நிலைக்க வச்சிருக்கலாம் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இஸ்லாம் தான் அப்ப இன்னும் ஒரு படி மேல போய் இந்த நூலாசிரியர் சொல்லி காட்டுறாரு உமர் அலிவ் இவருடைய மார்க்கத்திலே இருந்திருந்தா ரொம்ப குடிக்கக்கூடிய பழக்கத்துல இருந்தார் ரொம்ப குடி அவரோட இளமையிலே மரணிக்கிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் அவருக்கு இருந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க அவர்களை கண்ணியப்படுத்தி உலகம் அழியும் வரை அவரை போட்டுறதுக்கு அளவுக்கு அல்ல ஆக்கியிருக்கான்னு சொன்னால் அதற்கு வந்து கண்ணியம் அவருக்கு கொடுத்தது காரணம் இஸ்லாம் தான் அதை நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்போ நம்ம இங்கே கருத்தில் கொள்ள வேண்டியது சிலை வழிபாடு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும் உருவாக்கி தனக்கு பசியாக இருக்கும் அதே பேருச்சம்பளத்தை சாப்பிட்ற அளவுக்கு மக்கள் மடமையாக இருந்தாங்க மக்கால எப்பேற்பட்ட ஊரு இப்ராஹிம்ஸ்லம் அந்த இடத்துல தவகீதை வந்து நிலைநாட்டிட்டு போன ஊர் அஜி நடக்குது இன்னும் அவர்கள் காலத்தில் அஜ்ஜு நடக்குது இருந்தாலும் சிறைகளை வச்சுட்டு வழிபாட்டு இருந்தாங்க ரசுல்லா சுல்லாஸ்லாம் சொல்லி காட்டினாங்க இந்த அம்ருபின் லுகை இந்த நபரை நான் நரகத்தில் கண்டேன் அவர் வந்து தன்னுடைய குடலை வந்து தரையில் தொங்க இழுத்துட்டு போறதை நான் நரகத்தில் அவரை பார்த்தேன் அப்படின்னு ரசுல்லா சொல்லம் சொல்லி காட்டுறாங்க யாரு இந்த அம்ருபி லுகை இவர் தான் சிலை வழிபாட்டை முதல் முதல் மக்காவுக்கு கொண்டு வரவர் காபத்துள்ளாவை சுத்தி சிலை வர்றதுக்கு அடிப்படை காரணம் இந்த நபர் அப்ப இந்த நபரை இந்த ஒரு நிலைமையில் பார்த்தேன் அப்படின்னு ரசம் சொல்லி காட்டுறாங்க அப்ப இப்படிதான் மக்காவில் வந்து சிலை வழிபாடு வந்துச்சு அடுத்ததாக மேஜரான ஒரு ரிலிஜியன் மேஜர் மதம் எதுவாக இருந்துச்சுன்னு யூதம் அரேபிய தீபகற்பத்துல யூத மதத்தினர் யூத மதம் எப்படி உருவாச்சு அந்த அரேபிய தீபகற்பத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு நம்ம முன்னாடி பழைய வரலாறு ரோமர்கள் வந்து ஜெருசலத்தை தாக்குனாங்க பல முறை தாக்கியிருக்கிறாங்க அப்போ ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கும் போது அங்கே யூதர்கள் யூதர்கள் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு யூதர்கள் வந்து எப்போ அல்லாவிற்கு மாற்றம் செய்ய ஆரம்பித்தாங்களோ அல்லா வந்து அவர்களை முக்து நசர் அப்படிங்கிற ஒரு ந நபரை மன்னரை அனுப்பி பாபிலூத்துலேருந்து அனுப்பி படையை அனுப்பி அல்லா சிதறடித்தான் அதன் பிறகு பல வந்து அந்த நகரம் வந்து தகர்க்கப்பட்டிருக்குது அப்போ அங்கே இருக்கக்கூடிய யூதர்களை எல்லாம் வந்து இழிவுபடுத்தி அங்கேருந்து வெளியே வெளியாக்கணும் இப்போ வெளியாக்குற நபர்கள்லாம் என்ன பண்ணாங்க தங்களுடைய வேதங்களில் வந்துட்டு வாக்களிக்கப்பட்ட பூமி அப்படின்னு சொல்லிட்டு மதினாவில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க பெரும்பான்மையான யூதர்கள் வேத அறிவு உள்ள யூதர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் மதினாவில் வந்து தான் ஒரு தூதர் வருவார் அப்படின்னு அவங்க வேதத்தில் இருக்கிறத வந்து பார்த்துட்டு நாடோடிகளாக அவர்கள் வந்து மதினால் வந்து செட்டில் ஆயிட்டாங்க சிரமமாக இருந்தாலும் அவங்க இருந்தது அருமையான ஒரு ஏரியாவில் இருப்பாங்க அவங்க இருக்கணுன்னா எங்கேயோ போய் தங்கியிருக்கலாம் அது அருமையான ஏரியாவில் போய் தங்கியிருக்கலாம் ஆனால் அவர்கள் எங்களுக்கான நபி இங்கே மதினால வருவாங்க அப்படின்னு வேதங்களில் இருக்கக்கூடிய குறிப்பை பார்த்துட்டு மதிநாள் வந்து செட்டில் ஆயிட்டாங்க அதே போல் செட்டில் செட்டில் ஆனதுல மிக முக்கியமான கோத்திரங்கள் யா எதுன்னு சொன்னால் மிக முக்கிய மூன்று கோத்திரங்கள் பனுநளிர் பனு கைனுக்கா பனு குறைலா இந்த மூன்று யூத கோத்திரம் அவருக்கு தான் டாமினன்ட் அதாவது பெரும்பான்மையான கோத்திரத்தான் இருந்தாங்க அதுவும் பல இடங்களில் சிதறி கிடந்தாங்க இப்போ வேத அறிவு உள்ளவங்க இங்கேதான் வந்து செட்டிலாக இருக்கிறாங்க இப்போ இந்த நிலைமையில் இருக்கும்போது கபான் அக்காத் அப்படிங்கிற ஒரு மன்னர் எமன் நேட்ட நாட்டை சேர்ந்த ஒரு மன்னர் என்ன பண்றாருன்னு சொன்னால் இந்த அவரும் ஷாமுக்கு வந்து போறாரு வியாபாரத்துக்காக ஷாம் வந்து அந்த நேரத்தில் வியாபாரத்தை வியாபார சென்டராக இருந்துச்சு ட்ரேடிங் சென்டராக இருந்துச்சு அவர் ஒரு மன்னர் என்ன பண்ணுறாரு எமனுடைய மன்னர் அவர் வந்து போகும்போது தன்னுடைய மகனை வந்து மதினாவில் வச்சுட்டு போகிறார் நீ மதினாவில் இருக்கு நான் திரும்ப வரும்போது கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த மதினா மக்கள் என்ன பண்ணிடுறாங்க மன்ன அந்த மன்னனுடைய மகனை வந்து கொன்னுட்டாங்க மன்னனுடைய ஒரு மகன் மன்னரை கொன்ன பிறகு இந்த க கப்பான் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் தன்னுடைய மகனை கொன்னதற்காக ரிவஞ்ச் எடுக்கணும் பழி வாங்கணும் சொல்லிட்டு மதினாவின் மீது படை எடுத்து வர்றார் தன்னுடைய படைய கூட்டிகிட்டு மதினாவை தாக்க வரும்போது அந்த மதினாவில் இருக்கக்கூடிய ரப்பாய்கள் ரப்பாய்கள்லாம் யாரு யூத மார்க்க அறிஞர்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த இடத்தை நீங்க தாக்காதீங்க ஏன்னா இது வந்து புனிதமான பூமி வாக்களிக்கப்பட்ட பூமி இங்க தாக்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தான் பின்விளைவுகள் இருக்கும் நீங்க இந்த இடத்தை தாக்குனீங்கன்னா நிச்சயமா இறைனிடமிருந்து உங்களுக்கு வந்து பின்விளைவு வரும் அப்படின்னு சொல்லி வேதங்கள்ல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க அப்ப வார்னிங் கொடுத்த பிறகு அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டார் பயந்துட்டு இந்த பூமியை தாக்கணும்னு சொன்னா நமக்கு கேடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாக்குற அந்த ஐடியா விட்டுட்டார் விட்ட பிறகு இவருக்கு என்ன ஆகுது இன்னும் டீப்பராக கேட்குறாரு இந்த வேதத்தெல்லாம் வச்சு சொல்லும் போது இந்த சொல்லுங்க சொல்லுங்கன்னு அவங்க மார்க்கத்தை கேத்து இவருக்கும் அந்த மார்க்கம் பிடிச்சி போச்சு அந்த யூத வந்து அவர்களுக்கு பிடிச்சி போய் யூத இவரும் தழுவிடுறார் எமன் நாட்டுடைய மன்னர் கப்பான் கப்பான் அக்கா அப்படிங்கிறவர் இப்போ இவர் என்ன பண்ணிடுறாரு யூத மதத்தை தழுவிட்டு தன்னுடைய படையோடு திரும்ப போகிறார் எம்மனுக்கே திரும்ப போகிறார் திரும்ப போகும்போது ஹவாசின் அப்படிங்கிற அந்த திரும்ப போக போகும்போது ஹவாசின் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தாருக்கும் குறைசிகளுக்கும் ஆல்ரெடி பழைய பகை இப்போ என்ன பண்ணுறாங்க படையை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க வந்து தான் வந்துட்டீங்க குறைசிகளை போய் தாக்கலான்னு இவங்க வந்து மண்டை கழுவுறாங்க இந்த கபான் மன்னர்கிட்ட உடனே வந்துட்டு இந்த ஹவாசின் கோத்திரமும் கப்பானும் ரெண்டு பேரும் சேர்ந்து மக்காவை தாக்குறதுக்காக ஆயத்த திரும்ப இந்த ரப்பாய்மார்கள்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க மக்காவில தான் அந்த நபி தோன்றுவாங்கன்னு எங்கள் வேதகத்தில் இருக்குது இன்னும் உபதேசம் பண்றாங்க மதிநாள் வந்து செட்டில் ஆவாங்க இருக்குது மக்காவில தான் அவங்க தோன்றுவாங்க இங்கே மக்காவை தாக்குனிங்கனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்விளைவு இருக்கும் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறாங்க அவர்கள் விளங்கி வச்சிருந்தாங்க காபத்துள்ள அல்லாவுடைய பள்ளி உலகத்தில் தோன்றிய முதல் பள்ளி அப்படின்னு அவங்க விளங்கி வச்சிருந்தாங்க அப்போ சொன்னாங்க இந்த மக்காவை பற்றி காபத்துள்ளாவை பற்றி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க எடுத்து சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க போரிடக்கூடிய அந்த மைண்ட் செட்டை நீங்கள் விட்டுட்டு அந்த மென்டாலிட்டியை விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போய் தவாப்பு செய்ங்க போய் அந்த காப்புத்துள்ளா தான் தவாப்பு செய்வோங்க அப்படின்னு சொல்லும் இவர் இந்த கப்பான்னு என்ன பண்ணுறாரு அவங்களையும் கூப்பிட்றாங்க ரப்பாய்க்குன்னு என்ன சொல்கிறீங்களா நீங்களும் வந்து தபாப்பு செய்ங்க அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அந்த புனிதமான காபத்துள்ளாவை சிலையை கொண்டு அசுத்தப்படுத்தி வச்சுருக்கிறாங்க நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் வந்து மார்க் அறிஞர்கள் நாங்க வந்தால் எங்க மக்களும் நாங்கள் செய்கிறதை செய்வாங்க அதனால நாங்கள் வரமாட்டோம் நீங்கள் போய் தவாபு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தவாபு செய்ய தவா தவாபு செய்ய போறார் தவாப்பு செய்யும் போது பார்க்குறாரு அங்கே காபத்துள்ளா திரை இல்லாமல் இருக்குது அப்போ எப்படி இந்த கருப்பு திரை போட்டிருக்காங்களா இந்த திரை இல்லாமல் எம்டி கட்டடம் கல்களோட கட்டப்பட்ட நிலையில் இருக்குது இப்போ இந்த கப்பானை என்ன பண்ணுறாரு இந்த ஒரு திரை போடுவோம் ஒரு திரை சீலை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணி ரப்பாய்மார்கிட்ட திரும்ப கேட்கிறார் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி காபத்துள்ளாவுக்கு மறை துணியை வைத்து மறைக்கக்கூடிய வழிமுறையை கொண்டு வந்தவர் இந்த கபான் அக்காத் அப்படிங்கிற இந்த மன்னர் தான் வழிமுறையை தான் இன்று நம்ம பின்பற்றிட்டு வரோம் அப்ப இந்த மன்னர் என்ன பண்றாரு காபத்துள்ளாவை ஒரு திரை சீல மறைக்கிறார் ஒரு துணியை கொண்டு மறைக்கிறார் திரும்ப என்ன பண்றாரு வருடா வருடம் காபத்துள்ளாவை தரிசனம் செஞ்சு வருடா வருடம் ஒரு துணியை வந்து போத்தன துணி மேலேயே திரும்ப அடுத்த துணி போடுறார் பழைய துணியை புனிதமாக நினச்சி எடுக்காமல் அதன் மேலே ஏறுவதற்கு கூட அவங்க வந்து ஒரு சங்கோச்சப்பட்டுக்கிட்டு துணி மேலே துணி மேலேயே போட்டு பல வருடமாக துணி எக்கச்சக்கமாக ஆச்சு ஸ்ட்ரக்சரே மாறுற அளவுக்கு துணி மேலே மேலே மேலே மேலே என்ன ஆகும் அப்படியே மறைஞ்சி போயிருமில்ல அப்போ என்ன பண்ணுறாங்க இப்படியே போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரப்பாய் மாறுகிட்ட அப்படியே கேட்குறாரு இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பழைய துணியை எடுத்துகிட்டு வருட வருடம் புது துணி ஒன்று ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை வழங்குறாங்க அப்போ அவர் அவர்களுடைய ஆலோசனை கேட்டு இவரும் என்ன பண்ணுறாரு காபத்துலாக்குமா இருக்குது துணியை பழைய துணிலாம் எடுத்துகிட்டு வருட வருடம் ஒரு புது துணி பழைய துணி இந்த வருடம் துணி எடுத்து போட்டு புது துணி அடுத்த வருடம் புது துணி அடுத்த வருடம் தவாபு செய்ய வரும்போது அவர் வந்து புது துணி போடுறாரு அப்போ அந்த வழிமுறை தான் இன்றும் பின்பற்றிட்டு வருது ரசூ அந்த பழைய வழிமுறையை தான் பின்பற்றுனாங்க அந்த வழிமுறை தான் இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது எந்த இடத்துல அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசு அதாவது ஏலத்துவத்துக்கு மாற்றமான ஒரு வழிமுறை நடைபெறலையோ எந்த இடத்துல வந்து தவறாக ஒரு வழிமுறை பின்பற்றலையோ அரபுகள் முன்னாடி பின்பற்றுறாங்களோ அதை ரசூல்லா வந்து கடைபிடிக்க தான் செஞ்சாங்க எந்த விஷயங்கள் இது போல் இப்போ நம்ம முன்னாடி சொன்னால குறிப்பாக்குறது அம்பை சுற்றி விடுறது இப்போ இது போன்ற இதே இந்த நூ ஒரு நபருக்கு நூறு ஓட்டகம் அப்படிங்கிற அந்த கணக்குமே ரசூல்லாவுடைய காலத்துக்கு முன்பாகவும் இருந்துச்சு ரசூல்லா காலத்திலையும் வகை வர வரைக்கும் இந்த வழிமுறை பின்பற்றிட்டு தான் இருந்தாங்க இப்போ இது இதுக்கு முன்னால் உள்ள நல்ல விஷயங்களைலாம் ரசூல்லா சிவா அலிஸ்லம் பின்பற்றினி தான் இருந்தாங்க அப்போ இந்த வழிமுறை தான் இன்றும் நம்ம வந்து பின்பற்றிட்டு வரோம் அப்போ முதல் முதல் காபத்துல்லாவுக்கு துணி போட்டு அந்த வழிமுறையை கொண்டு வந்தவர் இந்த கபான் அக்காத் அப்படிங்கிற இந்த யமனை சார்ந்த மன்னர் தான் அப்ப இப்படியே வருடங்கள் ஓடுது திரும்ப என்ன பண்றாரு இந்த கபான் என்ன பண்றாரு சொன்னால் இந்த ரப்பாய்களை கூட்டிட்டு போய் யமனுக்கு கூட்டிட்டு போய் அவர்களுடைய மக்களை வந்து யூத மதத்துக்கு கூப்பிடுறாரு அந்த மக்களும் யூதத்துக்கு வந்துடுறாங்க யமனில் பெரும்பான்மையான மக்கள் வந்து யூத மதத்துக்கு திரும்ப வந்துடுறாங்க யூத மதத்தில் வந்து யூத மதத்தையே பின்பற்றிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்படியே யூத மதமும் தொடருது இப்படி அரேபிய தீப தீபகற்பத்துக்குள்ளே வந்தது அப்போ பொதுவாக அந்த நேரத்தில் உலகத்திலேயே அதிகமாக யூதர்கள் இருந்த இடத்துல முக்கியமான இடம் மதினா இரண்டாவது இடம் கைபர் மூன்றாவது இடம் எமன் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் இன்றைய யூதர்கள் அவர்கள் வந்து அவங்க மார்க்கத்தை வந்து எத்தி வைக்க மாட்டாங்க அவங்களுடைய மதத்தை வந்து எத்தி வைக்க மாட்டாங்க இப்போ எப்படி ஒரு நபர் வந்து ஒரு ஒரு மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறணும் அப்படின்னா இன்னைக்கு மாறலாம் ஒரு நபர் இன்னொரு மதத்திலிருந்து இந்துவுக்கு மாறணும்னா மாறலாம் ஆனால் யூத மதத்தில் மட்டும் இன்னைக்கு ஒரு நபரை வந்து யூதராக அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி பிறவிலேயே யூதனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஏற்றுக்குவாங்க இது போல இல்லை அந்த காலத்தில் அந்த காலத்தில் யூத மதத்துக்கும் அழைப்பு பணி நடந்துச்சு மக்கள் அந்த நேரத்தில் யூத மதத்தையும் தழுவுனாங்க பல மக்கள் தழுவுனாங்க இப்போ இந்த மூன்று இடங்களில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இப்போ நம்ம குறிப்பாக நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியது எமனில் மக்கள் யூதர்களாக மாறிட்டாங்க ஏன்னா கிறிஸ்தவர்களுடைய வரலாறு பார்க்கும் போது தான் நம்ம மெயினாக பார்ப்போம் அப்போ யூத மதம் அரேபிய தீபத்துக்குள்ளே உருவானுச்சு முக்கியமான இந்த கப்பான் எமனில் உருவாடுறதுக்கு காரணம் இந்த கபான் அக்கா இப்போ இதுதான் வந்து யூத மதம் அரபிய தீப தீப கட்பத்துக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சுருக்கமான வரலாறு அடுத்ததாக கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் வந்து எப்படி அரேபிய தீப கட்பத்துக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் நமக்கு முன்னாடி தெரியும் ஈசாலேஸ்லம் உயர்த்தப்பட்ட பிறகு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிரிஞ்சுட்டாங்க ஒருத்தர் என்ன பண்ணாங்க ஈசாலேஸ்லத்தை நபி அப்படின்னு ஏற்று உண்மையான தவிதல இருந்தாங்க இன்னொரு கூட்டம் என்ன பண்ணாங்க ஈசால செல்லத்தை வந்து இறைவனுடைய மகன் அப்படின்னு சொல்லி ஏற் ஏற்றுக்கொண்டு திருத்துவத்தை உருவாக்கினாங்க இன்னொரு கூட்டம் என்னாச்சு மரியமல சிலத்தையும் இறை கடவுளாக்கிருச்சு இது பல பிரிவுகள் அதை பற்றி பேசுனோன்னா ரெண்டு மூணு நேரம் பேசுனாலும் பத்தாது கிறிஸ்துவ பிரிவுகள் எடுத்து பேசினோம் அப்போ அந்த நேரத்திலேயே பல பிரிவுகள் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு அதில் உண்மையான பிரிவு கடைசி வரைக்கும் இருந்துச்சு அது சுல்லா சொல்ல சொல்ல முன்பு வரை கூட உண்மையான கிறிஸ்தவம் அதாவது ஏகத்துவத்தை போதிக்கக்கூடிய கிறிஸ்தவத்தில் மக்கள் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சல்மான் பின் பாரிசுல்லானு இவர்கள் வந்து உண்மையான ஏகத்துவத்தை பின்பற்றி வந்த ஒரு நபர் இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் வரலாறுகளை பார்ப்போம் அப்போ இந்த மாதிரி நபர்கள் உண்மையான ஏகத்துவ கிறிஸ்தவத்தை பின்பற்றிட்டு இருந்த நபர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அங்கு மிங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க இந்த ஈசாவில் சொல்ல முடிய அந்த உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் சிறுபான்மையான சிறுபான்மையினராக இருந்தனால அவர்களுக்கு வந்து பல தாக்குதல் நடந்துச்சு அவர்கள் அங்குமிங்கும் சிதறடிக்கப்பட்டு யமனில் வந்து ஒரு அறிஞர் இந்த ஏகத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு அறிஞர் என்ன பண்ணுறாரு யமன் யமனில் வந்து செட்டில் ஆகிறார் எங்கே அங்கே ஆல்ரெடி யூத மதம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு கால் ஒன்று இருக்கு யமனில் வந்து நதரான் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்துட்டு இந்த அறிஞர் யார் உண்மையான தௌஹீதை உண்மையான கிறிஸ்தவம் ஈசாலஸ்லத்தை நபியாகவும் இயேசுவை அதாவது இயேசுவை நபியாக அல்லாவை இறைவனாகவும் ஏற்றுக்கொண்ட இந்த அறிஞர் வந்து நதரான் அப்படிங்கிற இடத்துல வந்து சீக்கிரட்டாக தாவா பண்ணுறார் மறைமுகமாக அழைப்பு பணி ஈடுபட்டுட்டே வர்றார் மக்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் உண்மையான தகுதியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரட்டாக வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்படியே மக்கள் வந்துட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது மக்கள் வந்து இஸ்லாத்தை அதாவது உண்மையான கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டே இருக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் அந்த அந்த நாட்டில் அந்த எமனில் வந்துட்டு கப்பான் வந்து இறந்த பிறகு அவருடைய மகன் தூனவாஸ் இந்த நபர் அவருடைய இன்னொரு மகன் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கார் எமனை இந்த நபர் என்ன பண்ணுறாரு உண்மையான கிறிஸ்தவர்களை அதாவது ஓரிரை கொள்கையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பிடிச்சி கொண்டுறா உண்மையான இறைவனை வணங்கக்கூடாது நீ என்ன தான் இறைவனை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் உண்மையான கிறிஸ்தவத்தை பின்பற்றிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் இந்த இந்த மன்னர் வந்து கொண்டுடுறான் யார் யாரெல்லாம் தெரிய வருதோ அவங்க எல்லாத்தையும் கொண்டுறான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டுருக்கு அதனால தான் இந்த நபர் வந்து இந்த நதரானில் இருக்கக்கூடிய இந்த ம இந்த அறிஞர் வந்து மறைமுகமாக அழைப்பு பணியில் ஈடுபட்டுட்டு வர்றாரு இந்த தூணவாசு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே பொதுவாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்குமே என்னென்னு சொன்னால் இங்கேன்னு மட்டும் இல்லை முழு உலகத்துலையும் ஒரு அரசியல்வாதி ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னு சொன்னால் பக்கத்திலே குறி சொல்ற மாதிரி ஒருத்தன் வச்சிருப்பாங்க ஜோசியக்காரன் இப்போ நம்ம ஊரெலாம் ஜோசியக்காரன் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இந்த தூனவாஸ் வந்து குறி சொல்லக்கூடிய ஒரு நபரை வச்சிருந்தான் அப்போ அந்த நபருக்கு வயசாயிருச்சு வயசான பிறகு அந்த நபரே சொல்றாரு எனக்கு வயசாயிருச்சு நான் மரணப்படுக்க மரணத்துக்கு நெருங்கிட்டு இருக்கிறேன் அதனால நீ என்ன பண்ணு ஒரு சரியான இளைஞனை தேர்ந்தெடுத்து என் இடத்துக்கு நீங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார் அந்த ஜோசியக்கார் குறி சொல்கிறவர் இப்போ இந்த தூணவாசம் ஓகே ஒரு நபரை நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞனை நல்ல ஒரு இளைஞனை அந்த நேரத்தில் நல்லா போற்றப்படக்கூடிய ஒரு இளைஞனாக இருந்த நல்ல திறமையான ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்து இந்த பையனுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடு உனக்கு பிறகு எனக்கு வந்து இவன் குறி சொல்லக்கூடிய ஜோசியம் நபராக இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த தூணவாஸ் வந்து டெய்லி வந்து அந்த ஜோசியக்கார்ட்ட அனுப்பி போய் படிச்சுட்டு வா குறி சொல்றது என் மறைமுகமாடைய அந்த ஆலயத்தை வருது மிக பிரபலமான ஒரு சம்பவம் மேலும் எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயமான சூரத்தில் குருஜ் அந்த குருஜுடைய தப்சீல் எடுத்து பார்த்தாலும் வரும் நம்ம முடிசாக அதை முடிச்சிருவோம் என்னென்னு இந்த இளைஞர் என்ன பண்ணுறாரு ஜோசியக்கார்ட்ட போகும்போது இந்த ஆலயத்தை பார்க்குறாரு இந்த மறைமுகமாக தாவா செய்யக்கூடிய நபர் வந்து சொல்கிறார் ஓரிரை கொள்கை பக்கம் அழைச்சி அவருக்கு பிடிச்சி போச்சு ஓரிரை கொள்கை ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்ட பிறகு வீட்டிலேருந்து கிளம்பி போகிறப்ப என்ன பண்ணுவார்னு சொன்னால் இங்கே தங்கி படிப்பார் அதாவது கொஞ்ச நேரம் காலையில் போகும்போது இங்கே கொஞ்சம் நேரம் உண்மையான இறை கொள்கையை படித்துக்குவார் கொஞ்சம் லேட்டாக அந்த குறி சொல்றவர்கிட்ட போவார் இந்த அறிஞர் சொல்லி கொடுப்பாரு ஏன் லேட்டுன்னு கேட்டால் எங்கள் வீட்டிலே லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொல் சந்தேகம் வரக்கூடாங்கிறதுக்காக திரும்ப ஒரு ரிட்டன் போகும்போது என்ன பண்ணுவார்னு சொன்னால் திரும்ப படிச்சுட்டு வீட்டுக்கு போவார் இப்போ வீட்டில் ஏன் லேட்டுன்னு அந்த ஜோசியக்காரன் இருக்கா இல்லை சூனியக்காரன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்துட்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த அறிஞரே சொல்லி கொடுக்குறாரு வீட்டில் மாட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியே அவர் உண்மையான தவிதை படித்து உண்மையான ஓரிரை கொள்கையில் பக்காவாக உருவாகிடுறார் அந்த இளைஞன் இப்போ இந்த இளைஞன் என்ன பண்ணுறாருன்னு ஒரு நேரத்தில் வந்து அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தையில் வந்துட்டு ஒரு வித்தியாசமான விலங்கு வந்துடுது ஒவ்வொருத்தரையும் கட்டிக்குது தொந்தரவு கொடுக்குது இப்போ இந்த இளைஞன் வந்து தான் உண்மையான கொள்கையில் தான் இருக்கிறேண்ணா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக இந்த முழு சம்பவம் சை முஸ்லீமில் ஹதீஸில் வருது நான் தான் உண்மையான ஒரு கொள்கையில தான் இருக்கிறேனா அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த விலங்கை வந்து என்ன பண்றான்னு சொன்னா பிஸ்மில்லா சொல்லி அதாவது உண்மையான நான் வந்து உண்மையான கொள்கையில தான் இருந்தேன்னு சொன்னா இந்த அம்பு வந்து அந்த விலங்கை குத்திரணும் அப்படின்னு சொல்லி பிஸ்மில்லா சொல்லி எறிகிறாரு அந்த விலங்கும் செத்துருது இதை பார்த்த நபர்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க என்னடா இந்த மாதிரி பிஸ்மில்லான்னு சொல்லி இது பண்றாரே இப்போ இந்த நபரை இந்த இளைஞரை நோக்கி மக்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு அட்ராக்ட் ஆகிறாங்க இப்போ அதில் ஒருவர் என்ன பண்ணுறாரு சொன்னால் மன்னருக்கு நெருக்கமான ஒரு நபர் யார் இந்த தூணவாசுக்கு நெருக்கமான ஒரு நபர் வந்துட்டு அவர் பிறவி குருடு அவர் என்ன பண்ணுறாரு வந்து என்னோடய குருடை சரி பண்ணி வையே அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இந்த நபர் இந்த இளைஞர் என்ன பண்ணுறாரு அல்லாவுடைய பெயரால் சரியாகுகா அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய பெயரால் சரி செய்ய சொல்லி துவா செய்கிறாரு சரியாயிருக்கு இந்த கண் பார்வையற்றவரு கேட்கிறாரு அல்லாவுடைய பெயர் அல்லானா என்ன ஆயுத பத்தி இவரு தாவா கொடுத்து அவரும் முஸ்லீம் ஆயிடுறார் உண்மையான அந்த ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஈசால தூதுவராகவும் அல்லாவை இறைவனாகவும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை முஸ்லீமாக மாறிடுறார் உண்மை கிறிஸ்தவர் அப்ப என்ன ஆயிடுறாரு இந்த மன்னர்கிட்ட இந்த நெருக்கமான நபர் கண் பார்வை வந்த பிறகு போய் கேட்கிறார் உனக்கு கண் பார்வை வந்துருச்சு உன் கண்பார் எப்படி சரியாச்சு என்ன ஆயுதுன்னு கேட்கும் அந்த மன்னர்கிட்ட வந்து இவர் சொல்லி காட்டுறாரு எனக்கு வந்து கண் பார்வை அல்லா சரி பண்ணி கொடுத்தான் அப்படின்னு அல்லா சரி பண்ணி கொடுத்தா நான் இல்லாத உனக்கு இன்னொரு இறைவன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை கொண்டுட்டான் இந்த மன்னர் தூனவாஸ் அப்போ உனக்கு இதை யாரு சொல்லி கொடுத்தா உனக்கு அல்லாங்கிறத யார் உனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த இளைஞனை கை காட்டிடுறாரு இவரு இப்போ இந்த இளைஞனை வந்து இளைஞனை பிடிச்சிடறாங்க நான் உன்ன சூனியம் படிக்க ஜோசியம் படிக்க குறி சொல்றதை படிக்க அனுப்புனா நீ வந்து அல்லாவை பிடிச்சு உண்மையான முஸ்லீமா மாறிட்டியா அப்படின்னு சொல்லி சரியான தொந்தரவு சித்திரவதை உயிரை போக்கக்கூடிய அளவு சித்திரவதை இப்ப இந்த மார்க அறிஞர் ஆல்ரெடி என்ன சொல்லி வச்சிருந்தாரு யாரு இந்த மறைமுகமா நத்ரா தங்கி இந்த இளைஞருக்கு இசார்த்த சொல்லி கொடுத்தாரு இவரு ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தாரு என்னாச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து யார்ட்டையாவது மாட்டினீங்க அப்படின்னா குறிப்பா மன்னர்கிட்ட மாட்டினீங்கன்னு சொன்னா நான் தான் உனக்கு இந்த போதனையை சொன்னேன் நீ சொல்லி கொடுத்து சொல்லிடாத என் பேரை சொல்லிடாத அப்படின்னு முன்னாடியே சொல்லி வச்சுருந்தார் பயத்தினால கிடையாது ஏன்னா அவரே ஒரு அறிஞர் மறைமுகமாக பண்ணிட்டு இருக்காரு தானும் இறந்துட்டா இந்த மார்க்கம் பரவுறது வந்து குறைஞ்சிடுமே அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தில் வந்துட்டு இதை மக்கள்கிட்ட வந்து அந்த மன்னர் வந்து கேட்டான்னு சொன்னால் நீங்கள் வந்து சொல்லிடாத என் பேரை சொல்லிடாத அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருந்தாரு ஆனால் இந்த இளைஞர் என்ன பண்ணிட்டாரு அடி தாங்க முடியாம அந்த அறிஞரை வந்து சொல்லிட்டார் அறிஞருடைய பெயரை இப்போ உடனே இந்த மண்ணை என்ன பண்ணிடறான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யார் ஏகத்துவத்தை ஏற்கிறாங்களோ அனைத்து அனைவரையுமே இவன் கொள்ளுறான் அப்படின்னு இந்த மன்னன் அந்த அறிஞரையும் கூப்பிட்டு கொடூரமான முறையில் எந்த அளவுன்னு சொன்னால் ரம்பத்தை வச்சு தலையிலிருந்து அடிப்பகுதி வரை ரெண்டாக பிளக்கக்கூடிய அளவு பிரிச்சிட்றோம் நான் சொல்லுறேங்க ரசுல்லா சில அலம் சொல்கிறாங்க சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ரெண்டாக பிரிச்சிட்றான் மக்கள் முன்னாடி அந்த இளைஞன் முன்னாடியே இரண்டாக பிளக்கப்பட்டு அந்த நேரத்தில் கூட இந்த நபரை வந்து இஸ்லாத்தை விடலை இஸ்லாத்தை விடு நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு அந்த மன்னர் ஆப்ஷன் கொடுத்தான் நீ ரெண்டா பிறந்தாலும் சரி நான் இஸ்லாத்தை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிஞர் மௌத்தாரா சஹிதாவரர் அப்போ அதன் பிறகு இந்த இளைஞனையும் சும்மா விடுவானா அந்த மண்ணை இளைஞனையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த இளைஞனை வித்தியாசமான முறையில் கொல்லணும் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு படிப்பனையாகணும் என்னை எதிர்க்கு என்னை கடவுள் இல்லாது வேற ஒருத்தவங்களை கடவுளாக ஏற்றுக்கிட்டா அவர்கள் இப்படி கொல்லப்படுவாங்க அப்படின்னு இது ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னர் என்ன பண்ணான்னு சொல்கிறான் சொன்னால் மலை மேலே கொண்டு போய் ஒரு படையை அனுப்பி மலை மேலே கொண்டு போய் இந்த இந்த இளைஞனை போய் கீழே போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழு அனுப்புறான் இந்த குழுவும் போகுது மலை உழுக்குது மற்ற எல்லாரும் கீழே உழுந்து செத்துடுறாங்க இந்த இளைஞன் மட்டும் சாகலை திரும்ப இந்த இளைஞன் என்ன பண்ணுறாரு ஓடலை தப்பிச்சா போதுன்னு திரும்ப மன்னர்கிட்டே வர்றாரு மன்னர்கிட்டே வந்து திரும்ப தாவாக்கம் பண்ணுறாரு திரும்ப இந்த என்ன பண்ணுறான் தூணவாசு கடலுக்கு கடல் நடுக்கடலில் போய் விட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை அனுப்பி கப்பலில் அனுப்பி படகுல அனுப்பி அதே மாதிரி கப்பலில் என்ன ஆகுது கப்பல் குழுங்குது மற்றவங்க எல்லாம் உளுந்து கடலை செத்து போயிடுறாங்க இவன் இந்த ஒரு நபர் மட்டும் தப்பிச்சுக்கிறாரு திரும்பவும் மண்ணிட்ட வர்றாரு இதை பார்க்கக்கூடிய மன்னனுக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் எது பண்ணாலும் என்னடா இந்த மாதிரி ஆச்சரியமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியந்து போயிருக்கிற நேரத்தில் இந்த இளைஞர் இந்த நபரே சொல்றாரு நான் சொல்ற மாதிரி பண்ணாதான் நீ என்னை கொல்ல முடியும் இல்லைன்னா நீங்க என்னை கொலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மரணத்துக்கு இவரே வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு இப்ப என்ன பண்றாரு சொன்னா இந்த இளைஞர் வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நீ கூப்பிட்றணும் என்ன கொலை பண்ணணும்னா ஒரே வழிதான் உனக்கு இருக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் சொல்றாரு மிகப்பெரிய அதிச இது அப்போ மன்னர் என்ன பண்ணுறா நீ சொல்லு நான் உன்னை கொலை பண்ணுறதுக்கு என்ன வழி நீயே சொல்லு அப்படின் கேட்கும்போது இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நீ கூப்பிட்ருணும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்ருணும் கூப்பிட்டுட்டு என்னை மரத்தில் கட்டி போட்டுடணும் கட்டி போட்டுட்டு ஒரு அம்பு எடுத்து பிஸ்மில்லா சொல்லி இந்த சிறுவனுடைய இந்த இளைஞனுடைய இறைவனின் பெயரால் அம்பு ஏகிறேன் அப்படின்னு நீ சொல்லி விட்டாதான் அந்த அம்பு அம்பு மூலமாக நான் இறப்பேன் இது இல்லாத நீ என்ன பண்ணாலும் நான் இறக்க மாட்டேன் அப்படின் சொல்லி சொல்கிறார் என்ன பண்ணும் முதலாவது நிபந்தனை முழு மக்களையும் கூட்டணும் சிட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் கூட்டணும் இரண்டாவது நிபந்தனை மரத்தில் கட்டி போட்டு அல்லாவின் பெயரை சொல்லி அம்பு அப்பதான் உயிர் போகும் அப்படின்னு சொல்றாப்ல மன்னனும் எப்படியாவது இவர கொண்டனும் சொல்லிட்டு அந்த நபரை கொள்ளணும் சொல்லிட்டு இந்த ஏற்பாடு பண்ணியாச்சு மக்கள் எல்லாம் குளிமிட்டாங்க இவர் என்ன சொல்றாரு அதே மாதிரி பிஸ்மிலா சொல்லி இந்த இளைஞனின் இறைவனின் பெயரால் நான் அம்பெய்கிறேன்னு சொல்லி சொல்றாரு அந்த இளைஞரும் மவுத்தாயிடுறாரு மௌத்தான பிறகு அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க மன்னர் எது ஒருவர் ஒருவர் இருவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு எதுக்கு அவன் கவலைப்பட்டானோ சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் உண்மையான அந்த இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க இதை பார்த்தானே அவனுக்கு எப்படி ஆவான் அந்த மன்னனுக்கு மன்னனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கலங்கம் ஆயிடுச்சு நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ எது மறைமுகமாக நடக்காமல் ஒன் பை ஒன்றாக ஒன்று ஒன்றாக வந்துட்டு இருந்த தடுக்கணும்னு இந்த பயம்பாறு இந்த சம்பவத்தினால இந்த ஒரு சிறிய விஷயத்தை பயன்படுத்தி முழு சிட்டியே இஸ்லாத்துக்கு ஒன்றுட்டான் அப்படின்னு மன்னருக்கு கடுமையான வேதனை இதில் அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க இந்த வரலாறு தொடர்வோம் இந்த சம்பவத்தை வைத்து அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க தன்னுடைய உயிரை மாய்த்தாவது இஸ்லாத்திற்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின் சொன்னால் இந்த ஒரு சம்பவம் அல்லா இதை குரானில் பதிஞ்சிருக்கிறான் இந்த சம்பவத்தை தன்னுடைய உயிரே உயிரை கொடுத்தாவது இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு உயிரை கொடுப்பதும் தகுமானதே உயிரை விடுவதற்கும் நம்ம வந்து ஒரு கட்டத்துல கலங்கக்கூடாது இந்த இந்த இளைஞன் அதுக்கு ஒரு உதாரணம் அப்ப இந்த தாக்குதலை பார்த்து நபர்கள் எல்லாமே இஸ்லாத்துக்கு வந்துர்றாங்க இந்த மன்னன் சும்மா விடுறானா அந்த நபர்கள் எல்லாத்தையும் தீக்குண்டத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்றான் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒரு தீக்குண்டத்தை எழுப்பி ஒரு ஒரு பள்ளம் நோண்டி நெருப்ப விறகுகளை சேகரித்து அனைத்து மக்களையும் நெருப்பில் வந்து போடுறோம் அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் அனைவரையுமே வந்து அல்லா தலா இதை எண்பத்தி அத்தியாயம் சூரத்தில் குரு இந்த நிகழ்வு முடிஞ்சோன்னு அனைவருமே எடுத்து படித்து பாருங்க அல்லா வந்து அனைத்து மக்களுமே அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அனைத்து நபர்களையுமே அந்த நெருப்புக்குள்ள போட்டு இந்த மன்னர் உட்காந்து வேடிக்கை பார்த்து சிரித்து எங்க அவங்க அல்லா பாதுகாக்கலையாப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேலி கிண்டல் பண்ணி கூத்தாடிட்டு இருக்கிறாங்க அல்லா வந்து சொல்கிறான் இன்னல்லதின் ஜன்னாத் தஜ்ரீமின்ஹார் தாலிகல் ஃபவுசுல் கபீர் அதாவது எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் பதினாறாவது வசனம் என்ன சொல்கிறான் அல்லா எவர்கள் எவர்கள் ஈமான் கொண்டு சாலியான நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சோன சோலைகள் உண்டு அவற்றின் கீழ் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதுவே மாபெரும் பாக்கியமாகும்னு சொல்லி இந்த நபர்கள் யாரு இஸ்லாமத்தை ஏற்றதற்காக உண்மையான இறைவனை ஏற்றதற்காக நெருப்புக்குள்ளில் விழுந்தாங்களே அவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு நல்லா சொல்றான் நமக்கு வெளிப்பார்வையிலிருந்து பார்த்தா தோல்விதானே இது அந்த நம்ப அந்த மன்னனுடைய பார்வையிலிருந்து பார்த்தா அது தோல்வி தானே போன உடனே எண்பத்தி ஐந்தாவது எல்லாருமே படிச்சு பாருங்க முழுக்க முழுக்க இந்த சம்பவத்தை தான் நல்லா சொல்லியிருப்பான் முடிஞ்சா தப்சீலோட படிச்சு பாருங்க அப்ப இந்த நெருப்பு நெருப்பு குண்டவா நெருப்பு குண்டத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை அல்லா தெல்ல தெளிவாக அந்த சூறாவில் சொல்லியிருப்பான் இப்போ இந்த நபர்களை வந்து அல்லா வெற்றி அடைஞ்சிட்டாங்க சொர்க்கம் இருக்குங்கிறான் வெற்றியாளர்கள் குறிப்பிட்றான் நம்ம பார்வைக்கு உலக பார்வையில் பார்த்தோம்னு சொன்னால் இவர்கள் தோல்வியடைந்தவர்கள் மன்னருடைய பார்வையில் பார்த்தா தோல்வியடைந்தவர்கள் அல்லா வெற்றியாளர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறான் அப்போ இந்த உலக பார்வையை கொட்டு கொண்டு வெற்றி தோல்வி கிடையாது அம்சார் அவர்களை இந்த உலக பார்வை வச்சு பார்த்தா வெற்றியா தோல்வியா கடுமையான தோல்வி துண்டு துண்டா வெட்டப்பட்டுருச்சு அவருடைய உடல்கள் எந்த அளவுன்னு சொன்னா அவருடைய ஜனாசம் அல்ல முடியல இருக்கிற இடத்துல கபர் ஆக்கிட்டாங்க இன்னைக்கும் மதினா போனால் பார்க்க முடியும் அறுபத்தி ஏழு நபர்களுடைய அடக்கஸ்தலம் ஒரே இடத்துல இருக்கும் மூன்று நபர்களுடைய அடக்கஸ்தலம் மட்டும் அந்த உகது களத்தில் வந்து மூன்று நபர்களுடைய அடக்கஸ்தலம் மட்டும் தனியா இருக்கும் அதில் ஒரு நபர் ஹம்சார் இல்லான்னு கூட முடியாது அந்த அளவுக்கு சிரிச்சிட்டாங்க அல்லாஹ் வெற்றியாளர்னு சொல்றான் அல்லாவுடைய சிங்கன்னு சொல்றான் அல்லாஹ் அந்த நபரை அப்ப வெற்றி தோல்வி வந்து நமக்கு இங்கே தெரியறது கிடையாது உயிரே போனாலும் அல்லாத வெற்றிங்கனா அப்ப இந்த சம்பவத்தில் இந்த நெருப்பு குண்டத்தில் உழுகும் என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு குழந்தை குழந்தையோட ஒரு அம்மாவை போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க தயாராகிட்டு இருக்கும் அவங்க இந்த அம்மாவுக்கு வந்து ஒரே சங்கோச்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் தான் இருக்கிறோம் குழந்தையும் வந்து சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மன்னன் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தான் ஒன்னு ஏகத்துவத்தை இல்ல செத்துவத்தை என்ன இறைவனா ஏத்துக்கோ இல்லனா செத்துருக்கு கொஞ்சம் உள்ளத்துல இதாக பச்சை இதுவும் சாகுணுமா இந்த ஏகத்துவத்தை நம்ம ஏத்துக்கிட்டனால கொஞ்சம் உள்ளத்துல ஒரு ஊசலாட்டம் வருது பசுவசா வருது வெற்றியாளர் சொல்லுது ரசூல்லா சல்லா அரசு சொல்லி காட்டுறாங்க உலகம் தோன்றியிலிருந்து மூன்றே குழந்தைகள் தான் பேசியிருக்கு அதில் ஒரு குழந்தை இந்த குழந்தை இன்னொன்று யார் ஈசா அலிஸ்லம் இன்னொன்று வந்து இஸ்ராயல் பனு இஸ்ரவர்கள் ஒரு குழந்தை அது பெரிய சம்பவம் அதை ஒன்று பின்னாடி பார்ப்போம் சாலம் அப்போ உலகம் தோன்றிலிருந்து குழந்தை பேசினதில் இந்த குழந்தையும் ஒரு குழந்தைன்னு ரசூல்லா சல்லார்க்கும் சொல்லி காட்டுறாங்க சின்ன அப்போ ஊசலாட் நீ இறந்தாலும் செத்தாலும் பரவாயில்ல ஏகத்துவத்தோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறது இதில் நமக்கு ஒரு படிப்பனை இரண்டாவது படிப்பனை தன் உயிரை கொண்டு இஸ்லாத்துக்கு நல்லது நடக்குன்னு சொன்னா சாவை கூட நம்ம தயங்கக்கூடாது நம்முடைய உயிரை கொடுத்து உயிர்னால பல பேர்த்துக்கு இதாயத்து கிடைக்குது முஸ்லிம்களுக்கு ஒரு நலவு நடக்குது மக்கள் வந்து இஸ்லாத்தை நோக்கி வராங்கன்னு சொன்னா நம்ம உயிரை கூட நம்மளே வழி சொல்லலாம் இந்த இந்த இளைஞருடைய உதாரணம் அது நம்மளே வழி சொல்லி எப்படி இந்த நபர் வந்து தானே வழியை சொல்லி திரும்ப திரும்ப ஒடியாந்து கப்பல்ல இருந்து வராரு மலைல இருந்து வராது மரத்தில் கட்டி போடுங்களுக்கு இஸ்லாத்தை நிலைநாட்ட முடியும் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதுக்கு இதுல இருந்து பல அறிஞர்கள் வந்து இதை குறிப்பிடுக்கிறாங்க அல்ல வந்து இதை ஒரு அத்தியாயமாவே இறக்கி வச்சுட்டாங்க மக்களுக்கு அப்ப என்ன ஆகுது இந்த சம்பவத்திற்கு பிறகு இதில் தப்பிச்ச ஒரே ஒரு நபர் என்ன பண்ணுறாரு இந்த தூனவாசுடைய இந்த அடக்குமுறைக்கு ஆள்படாமல் தப்பித்த ஒரே ஒரு நபர் ஏகத்துவத்தை ஏற்ற ஏற்ற ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ரோம் தேசம் நோக்கி போகிறார் ரோம் ரோம் என்னது கிறிஸ்தவர்களுடைய கோட்டை அந்த நேரத்தில் இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ரோமில் போயிட்டு இந்த மாதிரி உண்மை கிறிஸ்துவத்தை ஏற்றவங்கெல்லாம் கொண்டுட்டாங்க ஆல்ரெடி நிறைய பிரிவுகள் இருக்குது இருந்தாலும் ரோம் மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப தூரம் இருக்கு யமன் எங்களால் வர முடியாது நான் என்ன பண்ணுறேன் அபிசினியால் இருக்கக்கூடிய நஜ்ஜாசி நஜ்ஜாசினா நஜ்ஜாசினா மன்னருடைய பெயர் கிடையாது நஜ்ஜாசினா ஒரு பட்டப்பேர் ஃபிரோனுங்கிறது அந்த ஃபிரோனுடைய பெயர் கிடையாது மன்னர் அப்படிங்கிறதுக்கு அப்போ நஜ்ஜாசினா மன்னரை குறிப்பிடக்கூடிய சொல் இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் நான் வர முடியாது ரோமர் படையெல்லாம் அனுப்ப முடியாது நான் என்ன பண்ணுறேன் அபிசினியாக இருக்கக்கூடிய நஜ்ஜாசியை வந்து நான் அனுப்புகிறேன் அந்த மன்னரையே நான் அனுப்புகிறேன் படையை அனுப்ப சொல்லி நான் சொல்கிறேன் அவர்களும் கிறிஸ்தவர்கள் அபிசினியால் இருக்கக்கூடிய நபர்களும் கிறிஸ்தவர்கள் நமக்கு ரசு வரலாறு படிக்கணும்ல ரசூல்லா சுல்லாஸ் முதல் கிஜரத்தை அனுப்பும் போது அந்த மன்னர் யார் நஜ்ஜாசி கிறிஸ்தவராக தான் இருப்பார் அப்புறம் உண்மை ஏகத்துவத்தை ஏற்றுக்குவார் ரசூல்லா அவருக்கு காயிப் ஜனாசா தூரத்திலிருந்து தொழுகை நடத்தலாம் நான் வரலாற்றை படிக்கும் அது எல்லாமே பின்னாடி பார்ப்போம் அப்போ அங்கேயும் அஃபிஷியல் மதம் அதிகாரபூர்வ மதம் வந்து எதுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் கிறிஸ்தவமாதான் இருந்துச்சு அவர்களிடத்துல பிரிவுகள் இருந்தாலும் நீ இத்தனை பேர்த்த கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க படை அனுப்புகிறாங்க இந்த நஜ்ஜாசி என்ன பண்ணுறாரு சொன்னால் படை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய இந்த தூணவாசுக்கு எதிராக அந்த மக்கள் அந்த படை யார் யாரெல்லாம் இந்த அடக்குமுறை பண்ணாங்களோ இவர்கள் அனைவரையும் அட்டிச்சு கொள்றாரு நஜ்ஜாசியுடைய படை தூண தூணவாசு என்ன பண்ணிடுறான் தற்கொலை பண்ணிக்கிறான் தற்கொலை பண்ணிவிட்டு செத்து போயிட்றான் இனிமேட்டு நம்ம தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தற்கொலை பண்ணிவிட்டு செத்து போயிட்றான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த நஜ்ஜாஸ் இருக்கார்ல நஜ்ஜா அப்போ ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு யூத மதம் தூனவாசுடைய அந்த இடத்துல யூதம் எஸ்டாப் எஸ்டாப்ளிஷ் ஆகிருச்சு தன்னை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைம் பண்ணிருந்தா இவன் இப்போ யார் வராங்க கிறிஸ்தவர்கள் வந்து கைப்பற்றாங்க இந்த யமனை வந்து திரும்ப கிறிஸ்தவர்கள் கைப்பற்றாங்க கைப்பற்றி அந்த படைக்கு தளபதியாக இருந்த ஆரியாத் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து யமனை ஆட்சி செய்கிறார் இந்த ஆரியாத் வந்து ரொம்ப நாளாக வந்து யமனை வந்து கிறிஸ்துவ நாடாக மாற்றி திரும்ப ஆட்சி செஞ்சிட்ருக்கிறார் கிறிஸ்துவ போதனைகள் கொடுத்து ஆட்சி செஞ்சிட்ருக்கிறார் ஆனால் பல பிரிவுகள் இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி அவர்களை கடவுளாகிட்டு கொள்ளக்கூடிய மரியமலத்தை கடவுளாயிட்டுக் கொள்ளக்கூடிய அந்த பிரிவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் கிறிஸ்துவ நாடாக யமன் மாறிக்கொண்டு வருது இப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆரியாத் அப்படிங்கிற இந்த மன்னருக்கும் அப்ரஹா அப்ரஹாங்கிறவங்க கிறிஸ்துவன் இவங்க ரெண்டு பேர்த்து குரூப்பிசம் இந்த கிறிஸ்தவருக்கு மத்தியிலே குரூப்பிசம் வருது இவங்க ரெண்டு பேருமே இந்த படையில் இருந்தவங்க தான் எந்த படையில் இந்த தூனவாச அடிக்க வந்த படையில் இருந்தவங்க தான் இந்த அப்ரஹாமும் ஒரு முக்கியமான ஒரு நபர் இந்த படையில் ஒரு ஒரு நல்ல செல்வாக்கு உள்ள ஒரு நபர் இப்போ இந்த ஆட்சிக்கு மத்தியில் ஒரு குரூப்பிசம் குரூப் இவனுக்குன்னு ஒரு அனுதாபம் இவருக்கு ஒரு அனுதாபம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லை இவருக்கு ஒரு அணி இவருக்கு ஒரு அணின்னு உருவாது அந்த மாதிரி உருவாகுது அப்போ என்ன ஆயிடுது இவங்களுக்குள்ளே போர் மூழுது போர் மூழும்போது இந்த ஆரியாத்து அப்ரஹாவும் ஒரு டீலுக்கு வராங்க நமக்குள்ளே அடித்து நம்ம படைவர்களை சாகிறது வந்து ஒரு நியாயம் கிடையாது அப்புறம் எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து நம்மளை எளிமையாக தாக்கிடுவாங்க அதனால் நம்ம ஒரு டீலுக்கு வருவோம் நீ நானும் அடிச்சுக்குவோம் யார் சாகுறாங்களோ அவங்க செத்து போயிட்டோம் மீதி இருக்கிறவங்க ஆட்சி செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு டீலுக்கு வந்தோம்னா இந்த டீலிங்கு ரெண்டு பேத்துக்கு ஓகேவாகி ரெண்டு குரூப்பும் ஒத்துக்குது இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் இந்த ஆரியாத்துங்கிற ஒரு வந்து நல்ல நல்ல ஜிம்பாடி நல்ல ஹைட்டாக இருப்பாப்பில் நல்ல ஒரு வலிமையான ஆள் அப்ரஹா வந்து குட்டை குண்டு அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின் சொன்னால் அப்ரஹா வந்து நான் தோற்குற மாதிரி ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா அவர் படையில் சொல்லி வச்சுட்டு போயிடுறாரு நான் தோற்குற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் நீ அவனை வந்து வெட்டிடு கொன்று சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் இந்த அப்ரஹா அப்ரஹா என்ன பண்ணிடுறாரு அதே மாதிரியே போர் நடக்குது இந்த ஆரியாத்தை வந்து அப்ரஹாவுடைய மூக்கை வெட்டிட்டார் இப்போ இந்த நிலைமை ஆரியாத்துடைய கை ஓங்குது அப்ரஹாவுடைய உயிர் போகிற கூடிய அந்த ஒரு ஸ்டேஜில் அவனுடைய படை அதாவது அப்ரஹாவுடைய படையில் இருந்து நபர்கள் வந்து ஆரியாத்தை கொண்டுடுறாங்க இப்போ சூழ்ச்சி செஞ்சு யமனுக்கு திரும்ப இந்த அப்ரஹாங்கிறவன் என்ன ஆயிடுறான் மன்னராகிறான் அவர்களும் தன்னுடைய அந்த குரூப்புடைய தலைவர் ஆரியாத்தை இழந்து அவர்களும் வந்து அப்புறம் சேர்ந்துடுறாங்க அப்போ அப்ரஹாவுடைய தலைமையின் கீழ் யமன் வந்துடுது இப்போ எமன் வந்த என்ன ஆகுதுன்னு சொன்னால் மக்கள் வந்துட்டு எல்லாத்தையும் வற்புறுத்துகிறான் ஒன்று கிறிஸ்தவ தேத்துக்கும் இல்லைன்னா செத்துரு எப்படி தூனவாஸ் பண்ணானோ அதே மாதிரி தான் அப்ரஹாவும் இது மாதிரியே காலங்கள் ஓடுது ஓடிட்டுருக்கும்போது இந்த அப்ரஹாவுக்கு வந்து ஒரு எண்ணம் மக்கள்லாம் காபாவை நோக்கி போகிறாங்க ஹஜ்ஜுக்கு சிலைகள் இருக்குது கலங்கப்படுத்தி இருந்தாலும் மக்கள் எங்கெங்கோ இருந்து போகிறாங்க காபத்துலா போகிறாங்க இப்போ இதை வந்து நம்ம தடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் நான் ஒரு எமனில் வந்து ஒரு ஆலயம் கட்டப்போகிறேன் சனா அப்படிங்கிற இடத்துல அல்குல்லைஸ் அப்படிங்கிற ஒரு ஆலயத்தை மிகப்பெரிய பிரம்மாண்டமான உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிறந்த கட்டட கட்டடக் கலைஞர்களை கூட்டு சிறந்த பொருட்களை கொண்டு அன்றைய காலத்திலே உலகத்தில் சிறந்த ஒரு ஆலயமாக அல்குல்லைஸ் அப்படிங்கிற இடத்தை அல் அப்படிங்கிற ஒரு ஆலயத்தை சனா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வந்து எழுப்புகிறோம் இந்த அப்ரஹாம் எழுப்பிட்டு அறிவிப்பும் செய்யறோம் இனிமேல் நீங்கள் இங்கே மக்கள் எல்லாம் இங்கே வாங்க இங்கே வந்து தவாஃப் செய்யுங்க இங்கே வந்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பும் கொடுத்துட்றோம் இதை பார்த்துட்டு ஒரு நபருக்கு என்ன ஆயிடுது மக்காவை சேர்ந்த ஒரு நபருக்கு ஏன்னா நம்ம ஊரில் மக்கள் ஆண்டாண்டு காலமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்து இப்படி நடக்குது இவன் இங்கே ஒன்ன கட்டிட்டு இப்படி வான் சொல்றானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு நைட்டோட நைட்டாக போயிட்டு அந்த ஆலயத்தில் இந்த அல்குள்ளைஸில் போயிட்டு மலம் கழிச்சு அந்த மலத்தை எடுத்து செவுரெல்லாம் அப்பிட்டு வந்துடுறாரு இந்த மனிதர் இப்போ இதை பார்த்தோன்னே அபர்காவுக்கு சரியான கடுப்பாயிருச்சு பயங்கர கோபமாயி அடுத்த சில கணங்கள்ல என்ன பண்ணிடுறாரு காபத்துள்ளாவே நான் இடிச்சிட்றேன் அது இருந்தாதானே அப்படின்னு சொல்லி காபத்துள்ளாவை இடுப்பதற்காக மிக பெரும் படை யாரும் எதிர்க்க என்ன கூட முடியாதல்ல ஒரு படை யானையை யானை மக்கள் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை எல்லா விதமான ஒரு ரூப்பை எடுத்துக்கிட்டு முழு எதிர்க்க துணிய கூட முடியாத அளவு படை அப்புறம் வந்து கொண்டு வரான் கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த காபாவை இடிக்க வரும்போது எ வந்துட்டு நுஃபைல் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய கோத்திரத்து ஒரு கோத்திரத்துக்கு த தலைவர் எமன்லேருந்து காபத்துள்ளாவை ரீச் ஆகிறதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இவரை வந்து போர்க்கைதியாக பிடிச்சிடறான் இவர் எதிர்க்க துணிகிறாரு தோத்தர்றாரு இவரை வந்து போர்க்கைதியாக பிடிச்சு பணிவிடை செய்யவும் அதே போல இந்த மாதிரி பர்பஸ்க்காக இந்த அபிரஹாம் வந்து பயன்படுத்திக்கிட்டே வர்றான் வந்துட்டு இருக்கும் போது என்ன தாயிஃப் வந்து சேர்ந்து எம்என்ல இருந்து தாயிஃப் வந்து சேர்ந்துட்டு அங்க வந்துட்டு அபுருகால் அப்படிங்கிற ஒரு நபர் அவரு வந்து ஒரு கோத்திரத்துக்கு தலைவர் தாயிஃப்ல இருக்கக்கூடிய ஒரு கோத்திரத்துக்கு தலைவர் அவரும் எதிர்க பார்க்கறாரு ஒன்னும் வேலைக்காகல இந்த அபுருகால் அப்புறம் என்ன ஆயிருக்கு தான் வந்து வழிகாட்ட வந்துடுறேன் கைடாக வந்துடுறேன் அதாவது வலி வழிகாட்டக்கூடிய ஒரு நபராக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்ட வந்துடுறாரு அபருகால் அபுருகால் என்ன ஆகுது இந்த அபருகாலுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் தாயிஃபை தான உடனே மௌத்தாயிடுறாரு மக்களுக்கெல்லாம் பயமாயிருது தாயிஃப் சேர்ந்த மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு பயம் ரொம்ப பயமாயிருது இங்கே இருக்கக்கூடிய யா எது இந்த அப்ரஹாவில் அப்ராவுடைய படையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சலசலப்பாயிருது என்னடா இந்த மாதிரி வித்தியாசமாக நடக்குது நல்ல ஒரு திடகாத்தனமாக இருந்த ஆள் மவுத்தாயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டம் வருது இருந்தாலும் உடலில் படையை எடுத்துகிட்டு வராங்க படையை எடுத்துகிட்டு என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் மக்காவுடைய வெளிப்புறத்துக்கு வந்துடுறாங்க வெளிப்புறத்துக்கு வரும்போது என்னாவது ஒரு இருநூறு ஒட்டகம் இரநூறுக்கும் மேற்பட்ட ஒரு ஒட்டகங்கள் மெய்ந்துட்டு ஒட்டகங்கள் எல்லாம் இந்த அப்பரகம் என்ன என்ன பண்ணிடுறான் பிடிச்சி போர் பொருட்களாக பிடிச்சி வச்சுக்கிறான் இதெல்லாம் யாருடைய ஒட்டகம் அப்படின்னா அப்துல் முத்தலீஃப் போன வாரம் பார்த்தோம்னா தெளிவாக பார்த்தோம் அப்துல் முத்தலீஃப் யார் யார் இவர் ரசூல்லா இஸ்லாத்து தாத்தா இவருடைய ஒட்டகம் இவர் தான் இவர் யாரு மக்காவுக்கு தலைவர் இவர் சொன்னால் மக்காவில் இருக்கக்கூடிய அனைவரும் கேட்க கேட்பாங்க மக்காவிற்கு தலைமை தலைவர் காபத்துள்ளாவே நிர்வகிக்கக்கூடியவர் இப்போ இவருடைய ஒட்டகத்தை பிடிச்சிக்கிட்டான் அப்ரஹா பிடிச்ச பிறகு இவர் அப்துல் முத்தலீப் என்ன பண்ணுறாரு அப்துல் முத்தலீஃப் வந்து நுபைல் எங்க இடையில வரும்போது நுபைல போர் கைதியாக பிடிச்சாங்கல்ல அப்துல் முத்தலிஃபும் நுபைலும் நண்பர்கள் இந்த நுஃபைல் என்ன எப்படின்னு சொன்னால் அப்ரஹா படையில் இருக்கக்கூடிய உனைஸ் அப்படிங்கிற நபருக்கு நண்பராயிருந்தார் ஏன்னா பல நாட்கள் பிரயாணம் செஞ்சு வராங்கல்ல இந்த உனைஸ் வந்து அப்ரஹாவுக்கு மிக நெருக்கமான ஆள் அப்போ இந்த முத்தலிஃப் வந்து நுபைல் மூலமாக உனைஸை வச்சு உனைஸ் மூலமாக அப்ரஹாவிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு தன்னுடைய ஒட்டகத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒட்டகத்தை திரும்ப வாங்குறதுக்காக அப்போ இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு அப்ரஹா என்ன பண்ணுறான் அப்துல் முத்தலீஃபை பேசுறதுக்கு நேரம் கொடுப்பான் அப்துல் முத்தலீஃபும் பேச வர்றாரு பேச வரும்போது நல்லா அப்துல் முத்தலீஃப் நல்ல ஒரு கண்ணியம் கண்ணியமான ஒரு தோற்றம் நல்லா பார்த்த உடனே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு இந்த அப்ரஹா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து சிம்மாசனத்தை அரியாசனத்தை தான் உட்காந்துருப்பான் நல்ல வைரம் தங்கம் அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய அரியாசனத்தில் உட்காந்துருக்கான் நல்ல அலங்கரிக்கப்பட்ட இருக்கை அப்புறகா வந்து யாரையுமே அந்த அரியாசனத்தில் வந்து இருக்கவே சொல்ல மாட்டான் உட்காரவே சொல்ல மாட்டான் அப்துல் முத்தலீஃபை பார்த்துட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணியை கொடுக்குறான் அடுத்து வந்து அவர் உட்காரல அப்படின்னோட கீழே உட்காந்துக்கிறாரு எந்த அளவு இறங்கி வரான்னு சொன்னா இவனும் கீழே இறங்கி உட்காந்துக்கிறான் இவனை சுற்றி அத்தனை நபர்கள் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்குறான் இவனும் கீழே உட்காந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது உங்கள் என்ன அப்துல் முத்தலி வந்தவனு என்ன கேட்டார் என் ஒட்டகத்தை திரும்ப கொடுத்துருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு கேட்குறாரு இப்போ உடனே அப்ரகாவுக்கு வந்து ஆச்சரியம் என்னோட காபத்துலா வெடிக்க வந்திருக்கோம் போய் போய் இரநூறு ஒட்டகத்தை திரும்ப கேட்குறாரு இப்போதானே பார்த்தோம் நூறு போன வகுப்பில் பார்த்தோம்ல நூறு ஒட்டகத்தை குருபானை கொடுத்தார் நூறு ஒட்டக்கம் அவருக்கு இரநூறு ஓட்டங்க அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது அந்தளவு செல்வந்தராக இருந்தார் போயும் போய் இரநூறு ஒட்டகத்தை கேட்குறாரு காபத்துள்ளா இடிக்க வந்திருக்கேன் இவ்வளோ பிரே படையை கொண்டு வந்துட்டு நீங்கள் கேட்கவே இல்லையே நீங்கள் வந்து கேட்டுருந்தா நான் விட்டுட்டு படையை கூட்டிகிட்டு திரும்ப போயிருப்பேன் அப்படின்னு அப்ரஹா சொல்ல அதுக்கும் அப்துல் முத்தலீஃப் சொல்கிறாரு இது என்னுடைய பொருள் என்னுடைய உடைமை ஒட்டகத்தை இந்த ஒட்டகத்தை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு காபத்துள்ளா வந்து அல்லாஹுடைய உடைமை அது அவன் பார்த்துக்குவான் நீ முடிஞ்சால் தாக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை வாங்கிட்டு போயிட்டார் என்ன பண்ணிட்டாரு ஒட்டகத்தை வாங்கிட்டு மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செஞ்சுட்டு மலை மேலே ஏறி போய் நின்றுக்கிறார் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க மலையின் மீது போய் தங்கிட்டாங்க ஏன்னா இவன் படை தான் அநியாயம் பண்ணுமே வந்து மக்கள் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக காப்பத்தூலாக இடிச்சுக்கிட்டோம் நீ இடிச்சு முடித்த பிறகு திரும்ப வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலையின் மீது போய் த தஞ்சம் தஞ்சம் பூக்க இப்போ இவர் அப்துல் முத்தலீஃப் என்ன பண்ணுறாரு கடைசி நபராக காபத்துள்ளாவில் நின்று காபத்துள்ளாவுடைய அந்த சீலை திரை திரை சீலையை பிடிச்சிக்கிட்டு ஒரு கவிதை பாடுறாரு இந்த இந்த காபத்துல்லா பாதுகாத்துரு இந்த நகரத்தை பாதுகாத்துரு அப்படின் சொல்லி அல்லாட்ட துவா துவாவாக ஒரு கவிதை பாடுறாரு கவிதை பாடிட்டு இவரும் கிளம்பிடுறாரு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அல்லாவை தான் இறைவனாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க ஒவ்வொரு பர்பஸ்க்காக ஒவ்வொரு சிலையை வச்சுருந்தாங்க இப்ப இவரும் துவா செஞ்சுட்டு போயிடுறாரு மலைக்கு போயிடுறாரு இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த அப்ரஹா வந்து தாக்குறதுக்காக தன்னுடைய யானை படைய முன்னாள் நகர்த்தான் யானை ஒரு அடி நவுத்து வைக்கல காப்பு துளாவை நோக்கி அதை இங்கிட்டு திருப்பி நவுத்துனா யானை போகுது தாக்குறாங்க ரத்தம் ஓரளவு தாக்குறாங்க யானைய ஒரு அடி நவுத்தி வைக்கல ஒரு ஒரு எட்டு நவுத்தி வைக்கல அப்ப என்ன ஆயுதுன்னு சொன்னா இனிமேட்டு யானையை நவுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யானைகள் பா பல யானைகளோட வந்தான் யானைகளை வந்து நவுத்த முடியாது அப்ப எல்லாம் என்ன பண்றான் பறவை அனுப்பி சுட்ட கற்கள் அதோடைய அழகு அதாவது வாயில வாயில ஒரு கல் இரண்டு கால்கள் இரண்டு கற்கள் மொத்தம் மூணு கற்கள் சுட்ட கற்கள் அதாவது அது பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த இடம் பொசுங்கி கல் அடுத்த இடத்துல வரக்கூடிய அளவு பவர்ஃபுல்லான கல் அவர்கள் எந்த இடம்னு சொன்னால் வக்கேல் அப்படியே உடலெல்லாம் அப்படியே அந்த கல் படக்கூடிய நபர்கள் எல்லாம் மாடு தின்னு போட்ட வக்கேல் மாதிரி ஆயிட்டாங்க வரலாற்றுகளை பதிவு அந்த அளவு அந்த படையில் இருக்கக்கூடிய அனைவரையும் அல்லா அடித்து ஒழிச்சு ஒழிச்சு கட்டணும் இதை பற்றி அல்லாஹலா ஒரு சூறாவே அல்லாஹலா இறக்கியிருக்கிறாங்க எந்த சூரா சூரா இந்த யானை படையை என்ன செஞ்சா பாத்தீங்களா அப்படின்னு அல்லா தாலா வந்து இந்த சூறாவாகவே பதிஞ்சு வச்சிருக்கிறான் அப்ப இப்படி வந்து அல்லாஹால தன்னுடைய காபத்துள்ளாவை தன்னுடைய இளமா இல்லமாகிய பைத்துள்ளாவை வந்து பாதுகாத்தான் இப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய அனைத்து அரேபிய தீபகற்பத்தையும் இது ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஆயிடுச்சு மிகப்பெரிய ஒரு ரிமார்க் ஆயிடுச்சு என்னோட இவ்வளவு பறவை வருது கள்ளத்துக்கிட்டு வந்து இப்பேற்பட்ட மன்னரை வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் இன்னும் நிறைய பேர் காபத்துல நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இந்த ஆண்டில் தான் ரசுல்லா சுல்ல சொல்லம் பிறக்கிறாங்க யானை ஆண்டு இந்த ஆண்டுடைய பெயர் யானை ஆண்டு அந்த நேரத்தில் எப்படின்னு சொன்னா இந்த ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு கிடையாது ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அந்த சம்பவத்துடைய சம்பவத்தை ரெஃபரன்ஸ் ஆக வச்சுதான் ஆண்டு குறிப்பிடுவாங்க மாதங்கள் இருக்கும் அல்லா குரானா சொல்ற மாதிரி உலகம் தோன்றியல் இருந்து மாதங்கள் பன்னெண்டு தான் வருடங்களை எப்படி குறிப்பிடுவாங்க சொன்னா யானை ஆண்டு நிலா ஆண்டு நிலா ஆண்டுனா ரசீலா சொல்ல சொன்ன நிலா இரண்டா பிழந்தாங்கல்ல இன்னைக்கும் சைனாவுடைய சில வரலாற்று குறிப்புகள்ல நிலா பிளந்த ஆண்டுன்னு அவர்கள் குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க அவர்கள் பார்த்திருக்கிறாங்க நிலா பிழந்ததை இது மாதிரி மிகப்பெரிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய அந்த சம்பவத்தை குறிப்பின் குறிப்பிட்டு ஆண்டுடைய பெயராக வைப்பாங்க அப்போ ரசா சொல்ல சொல்லம் பிறந்த ஆண்டு இந்த யானை ஆண்டு இப்போ பிறப்பு மற்ற விஷயங்கள் இன்ஷால்லாம் அடுத்தடுத்த வகுப்புகளை பார்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்த்தது அரேபிய தீபகற்பத்தில் இருந்த இஸ்லாத்துக்கு முன்னதாக இருந்த இந்த மார்க் எந்தெந்த மதங்கள் எந்தெந்த வழிபாட்டு முறைகள் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் ரசூல்லாவுடைய பிறப்பு அதிலிருந்து இன்ஷால்லா அடுத்த வாரங்களில் தொடரும்